नमेंट पुरुष कन् அவருக்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் அப்படிதான் பவுல் சொல்கிறார் நாம் வாசிக்கும் பொழுது கற்புள்ள கண்ணிகையாக நம்மை அவருக்கு என்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்போ சபையில் எப்படிப்பட்ட கண்ணிகைகள் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கண்ணிகைகள் இருக்கக்கூடாது ஆனால் சபையில எப்படிப்பட்ட கண்ணிகைகள் இருக்கிறார்கள் நான் காலையில சொன்னதையும் ஆதி ஆகம இருபத்தி நான்கு பதினாறின் படி அவள் புருஷனை அறியாதவளாய் இருந்தாள் தான் எலியாசர் ஈசாக்கு அவளை நியமிக்க முடிந்தது கிறிஸ்துவுக்கு நீ மனவாட்டியாய் மாறணும்னா புருஷனை அறியாத ஒரு தன்மை அதாவது அதனுடைய சரியான விளக்கம் என்னன்னு சொன்னா மாம்சத்தின்படி எவரையும் அறியாத ஒரு வாழ்க்கை நாங்கள் கிறிஸ்துவை கூட மாம்சத்தின்படி அறியோம் மாம்சீகமான ஒரு அறிவு நம்முடைய ஜீவத்தில் இருக்கக்கூடாது ஒன்று முப்பத்தி நான்கின்படி புருஷனை அறியனே என்று மரியாள் சொன்னாள் அவளுக்குள் தான் பரிசு தாவி வந்தார் நம்ம வந்து மாம்சத்தின்படி கிறிஸ்துவ உலகப் பிரகாரமாக நம்மை மற்றவர்கள் அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு திறந்த ஒரு கதவு போல வீடு திறந்து கிடக்கிறது போல இருக்கக்கூடாது திறந்து கிடந்துச்சுன்னா யாரு வருவா திறந்த வீட்டில் என்ன செய்யும் நாய் தான் போகும் நம்முடைய ஜீவி பின்மாற்ற ஆவிகள் என்ன செய்யக்கூடாது உள்ள வரக்கூடாது அந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் இரண்டாவது ஆதியாம இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்றின்படி அவள் தண்ணீர் முள்ளுகன்படியாக அந்த கண்ணிகை வந்தாள் அது பாடுகளின் ஜீவியத்தை காண்பிக்கிறது மற்றொன்று மற்றவருடைய தாகங்களை தீர்க்கும் ஜீவியத்தை காண்பிக்கிறது பாடுகளை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க படணும் இவங்க பாடுபடணும் அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்ப பாடு குமாரன் பிதா தன்னுடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவளுக்கு தாதிமார் உண்டு வீட்டுல ரொம்ப பெரிய இடம் உண்டு வீட்டுல அவளுக்கு வசதி வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் தண்ணீர் முள்ள முடியாக இருந்தால் வயதிபர்தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க வேலையாவது அவங்க என்ன செய்யணும் அதே போல நீன் துணியவாவது நீ என்ன செய்யணும் துவைக்கணும் நீ சாப்பிட்ட நீ உன்னுடைய பிளேட்டையாவது நீ என்ன செய்யணும் கழுவனும் அதுக்கும் ஒரு அம்மா அதுக்கும் ஒரு ஆயா அதுக்கு ஒரு பாட்டி அதுக்கு ஒரு அக்கா அப்படிலாம் இருக்க கூடாது நீங்க வந்து பாடுகள் ஒரு லிமிட் தாண்ட பிறகு அது வேற விஷயம் சீனியாரிட்டியோ இல்லவிட்டா வயது முதிர்ந்து நீ வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்த இப்பவுமே நீங்க வந்து பாடுகளை படணும் அவளுக்கு தாதி உண்டு ஆனா பாடுகள் பட்டாள் இன்னொன்று அவளுடைய ஜீவி தாகம் தீர்க்க ரசமாக நீங்க ஒரு கப் தண்ணி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா கத்தி கத்தி கத்தி கத்தி கத்தி நான் வறண்டு போயிடுவா அந்த வீட்டில் உள்ள வயசானே இருப்பாங்க தாகம் தீர்ப்பாங்க யாத்திராம இருபத்தி இரண்டு பதினாறின் படி நியமிக்கப்படாத கண்ணின் வசிச்சோம் அதாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்கேஜாவே இருக்கணும் ஒரு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க நியமிக்கப்படாத ஒரு ஆளா இருந்தா யார் என்கேஜ் பண்ணுவா சொல்லுங்க பிசாஸ் ப்ரப்போஸ் பண்ணுவான் சிரிப்பான் பள்ள காட்டுவான் லெட்டர் கொடுப்பான் இழுப்பான் இதெல்லாம் வரும் பிசாசு உன்னை வந்து கொக்கி போடுறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்வான் நீ என்கேஜ் நீ யாருக்கு நியமிக்கப்பட்டாள் யாருக்கு நியமிக்கப்பட்டவன் உன்னை எனக்காக உண்மையாய் நியமித்துக் கொள்வேன் சொல்றார் கத்தர் ஓசியால நீ வந்து சரியான விதத்தில் நியமிக்கப்பட்ட கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு நீ நியமிக்கப்பட்ட நீ என்கேஜ் பண்ண ஒரு ஆள் உனக்கு இன்னொரு ஆள் வந்து பூ வைக்க முடியாது கத்தர் தான் உனக்கு கத்தர் ஒன்னை நியமிச்சிருக்கிறார் நீ கத்தருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் உனக்கு அண்ணியை உண்மையில என்ன செய்ய முடியாது உரிமை பாராட்ட முடியாது நீ சும்மா இருந்தா பிசாஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவான் வா டூர் போகலாம் வரலாம் அங்க போகலாம் இங்க போலாம் என உனக்கு ஒண்ணு இல்ல நீ காலையில் எந்திரிச்ச உனக்கு வேலை அடுத்த அடுத்த வேலை அடுத்த ஊழியம் அடுத்த ஜபம் அடுத்து இப்படியே உன்னை வந்து வச்சிருக்கணும் அடுத்ததாக சியோன் குமாரதி ஆகிய கன்னியாஸ்திரி ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பரியாசம் அது தவறு மற்றவங்களை பேசக்கூடாது அற்பமா நினைக்கூடாது குப்பையில் நீ குப்பையில கடந்த நீ குப்பையில கடந்த நீ குப்பையில கடந்த அப்படியே சொல்லிட்டே இருக்கா நீ பின்மாற்றக்கார நீ பின்மாற்றிய நீ சரியில்லை சொல்லவே கூடாது அப்படி சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது அவர் அவனை புகழ்ந்துட்டு இருக்கார் நம்மதான் அவனை வந்து சரியில்லை அப்படி செய்யக்கூடாது சியோன் குமாரதி அந்த கன்னியாஸ்திரி இகழ்ந்தாய் பரியாசம் பண்ணு பரியாசம் பண்ணாதீங்க ஆவிலுறவங்க எல்லாம் பரியாசம் பண்ண கூடாது வீட்டில் போய் உட்காந்துட்டு அதே மாதிரி அன்னிய பாச பேசுறது கிறுக்கு தானம் பண்றது எல்லாம் தப்பு பரிசுத்தாவி ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யாது மன்னிக்கப்படாது அதனால பரிசுத்தாவில் நடைபெற விஷயத்தில் நீங்க வந்து மற்றவங்களை பரியாசம் பண்ணக்கூடாது அதே மாதிரி குதிக்கிறது அதே மாதிரி சுத்தி காட்டுறது அது உனக்கு வாழ்க்கையில் டவுன் ஆகுறதுக்கு அறிகுறின்னு அர்த்தம் அந்த வேலையே செய்யக்கூடாது ரெண்டு நாளாக முப்பத்தி ஆறு பதினேழின்படி அந்த கன்னிகைகளை சிறையிருப்பு அந்த தோல்விக்கு ஒப்புக் ஆண்டவரே சிலர் ஒப்பு கொடுத்துட்டார் காரணம் தெரியுமா ரோமர் ஒன்று இருபத்தி எட்டின் படி அவர்கள் தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் மைண்ட் எப்பவும் கெட்டு போய் யார பார்த்தாலும் தப்பா நினைக்கிறது யார பார்த்தாலும் அவங்க குற்றத்தை தான் நினைப்பி பார்க்கறது அவங்க செஞ்சதை தான் நினைச்சு பார்க்கறது அப்படியே யாராவது ஒருத்தவங்க முன்னப்பண தெரியாத ஆளை பார்த்தாலும் பாவ சிந்தையோட பார்க்கறது வீட்டுக்குள்ள வந்து படுத்தாலும் இதே கேடான சிந்தை பெண்கள் ரூபவதினே கண்ணுக்கு கண்மையும் முடியும் சுத்தி விட்டு அரக்குற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கை இந்த கையா சரி இந்த கையெல்லாம் இப்ப பாத்து ஏற்றிக்கிட்டே வருது பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் கையே இருக்காது ஒருத்தையும் சுத்தரம் எவோ போயிடும் போயிடுவாங்க பஸ் விட்டு இறங்கி போனவனே கூப்பிட்டான இப்படி போட்டு என் காலேஜ் நாசமா போய்டுமே நான் ஏன்னா லாங் ஸ்லீவ் சுட்டிதாலை வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி எங்க வந்துருச்சு வெளுத்துட்டான் அடிதான் வச்சு ஆபீஸ் வாசலு கெடுத்துட்டான் அவன் சிபிஎம் காரன் போல் இருக்கு சிபிஎம் காரன் இல்ல சிபிஎம் கார மாதிரி பேசையோட காலேஜ் விட்டால நான் அந்த காலேஜ் வேண்டான்னு சொன்ன சேர்த்துட்டேன் படிக்காம நாசமா போவேன் தவிர அந்த காலேஜே போக மாட்டேன் அங்கிள் கொடுத்த சரியா கொடுத்தேஜில்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம விஷயத்துல குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இருக்கணும் நம்முடைய ரூபவதினே கண்ணுக்கு மை போடுதும் என்னோடு பேசி என்ன சொன்னாரு என் பிரியமே நீ அப்ப யாரேவன் பேசுறோ அவங்க தான் யாரு ரூபவதி இது கண்ணி கண்ண கண்ணி ஒரு மாதிரி உருட்டுறது கண்ணை உருட்டுறதெல்லாம் இருக்கவே சிவன் குமாரத்தை கண்களால் மறுட்டி பார்த்து கால்களில் சிலம்பு ஒழிக்க திரிந்து தன் கழுத்தை நெறித்து நடந்து திருப்பி சிவனை சிறைப்பட்டு போனான் திருப்பி அவ்வளவுதான் சொல்றது கஷ்டமா இருக்கா நடைமுறை வாழ்க்கையில் உள்ள காரியங்களும் ஒத்து போகுது குற்றச்சாட்டை அந்த பொண்ணு அந்த பிள்ளை பிள்ளை பேசினா அந்த பிள்ளை தெரியுமா இந்த பையனை இருக்கக்கூடாது ஐ அந்த பிள்ளையா அந்த பையனா அந்த குடும்பமா அப்படி சொல்லணும் அந்த கண்ணிகைகளுக்கு புரியுதா டெய்லி காத்திருப்படுத்தி உனக்குள்ளே நீ ஒரு பலிபீடம் உனக்குள்ள என்ன நடக்கணும் ஒரு பலி செலுத்தல் நடந்துட்டே இருக்கணும் நீ ராஜா நீ ஒரு ஆசாரியலின்படி தந்தை ரத்தத்தினால கல்வி நம்ம எப்படி செலுத்தணும் தேடினேன் காணும் நான் எலும்பி நகரத்தில் போனேன் தெருக்கள் போனேன் வீதிகளில் போன நகரத்தின் காவலர்கள் விட்டு அடிச்சாங்களா போர்வியை எடுத்துக்கொண்டார்கள் என்னை காயப்படுத்தினார்கள் ஆனாலும் தேடினேன் உட்கார்ந்து நீ ஜெபிச்சு சுத்தி கிளியர் பண்ணணும் அதுதான் உண்மையான கண்ணிகைகள் படி இங்க ஒரு கூட்ட கண்ணிகைகள் வந்து இவங்க முன்னால போக மாட்டாங்க பின்னால வால் பிடிச்சுக்கிட்டே போறது பாசிங்க சித்திர தையலாடை தரித்தமிழாய் ராஜாவினத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகைகளாகிய கண்ணிகை இந்த தோழி இந்த கண்ணிகளுக்கு அவன் மனவாட்டி முன்னால போயிட்டு இருக்காலே அவன அவன அவனை புகழ்ந்து பேசுறது இவனை புகழ்ந்து பேசுறது அந்த விசுவாசி பின்னாலேயே போறது இந்த விசுவாசி பின்னாலேயே போறது ஒரு குரூப்பா வச்சுக்கிறது இதெல்லாம் இந்த கண்ணிகைகள் எல்லாம் இவங்கெல்லாம் தான் முன்னால வர முடியாதா யாருக்கு பின்னாலேயாவது இந்த முந்தான பிடிச்சிட்டு தான் சுத்துவியாணி முன்ன மந்தைக்கு முன்னடக்கும் மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள் காத்த போல எப்படி இருக்க நீ காத்து தனக்கு முன்னணி முதலிடத்தை பார்த்துக் கொண்டான் எங்க போனாலும் காத்து வந்துருவான் ஊழியம் நான் தான் வர்றேன் பாடுகள் படனும் மண்ணலி போடணும் நான் வர்றேன் ஊழியம் வர்றேன் ஜபம் இதோ வர்றேன் எப்படி இருக்கும் வாசிங்க அரியாம அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரோலுடனே கர்த்தரி நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் முன்னணியில வந்து நெல்லு ஊழியா நின்று பாடுபட நின்னு எந்த ஊழியனாலும் நெல்லு அது ஒரு யுத்தகலம் ஒருவேளை முன்னாடியில் நிக்க பிசாசை அடிச்சு கொண்டுருவான் சாவு போர்க்களத்து முனையில நியாயாதிபதிகள் செபுலோனும் நப்தலையும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் செபுலோனும் நப்தலையும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் முன்னு போர்க்களத்து முன்னணியில வந்து நில்லு வந்து நில்லு ஏன் உனக்கு வர முடியல நீ தோலி, நீ மனவாட்டி கிடையாது மனவாட்டி எங்க போற ராஜாவுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்போடுகிறா நீ தோழி பின்னால வருவ உனக்கு பரவது ராஜ்யத்தில் மேன்மையான இடம் கிடையாது அப்படியா நீ கண்ணீங்கள இருக்க போற அப்படி இருக்க கூடாது நீ முன்னால வரணும் பெருமைக்காக சொல்லல நீ பாடுகளுக்கு முன்னால வா சபையில ஊழியன்னு சொன்ன நீ முன்னால வந்து நில்லு பத்தே முக்காலுக்கு வராத கடைசியில் முடியும் போது வந்து தோத்திரம் பண்ற அது என்ன யாரைய மாத்திர நீ கத்தருடைய காரியங்களுக்கு நீ முன்னால வந்து சங்கீதம் நாற்பத்தி எட்டு பனிரெண்டு கண்ணிகைகள் வாலிபர்களே கர்த்தரை துதியுங்கள் முதிர் வயது பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் கத்தரை துதிக்கணும் அதான் கன்னிகை கத்தரை மெரியாமல்லாம் ஒரு கண்ணிகையா இருக்கும் போது அந்த இதுல ஜெயிச்சிட்டாங்க செங்கடலை கடந்துட்டாங்க பார்வையை அழிச்சிட்டாங்க என்ன ஆட்டம் பண்றா தெரியுமா கத்தரை துதிக்கிறது ஆவில நிரம்புதல கண்ணீரிகள் அபிஷேக பையங்க பொண்ணுங்க வந்து முன்னாள் கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் நாங்க மூஞ்ச பாக்குறதுக்கா அப்படி இல்லை நீ முன்னால வந்து உட்கார்ந்து கத்தடைய வார்த்தையை கேட்டு நீ முக முகமுகமாய் தேவனை தரிசிச்சு அபிஷேகத்தில் நிரம்பணும் ஏன்னா இது வந்து பொல்லாத காலம் நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க எவ்வளவோ ட்ரை பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு கெட்டு போக கூடாங்கிறதுக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி போதிக்கிறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம சொல்றோம் அந்த பிள்ளைங்க கட்டுப்போச்சு தடுமாறி அந்த இடத்துல பிசாசை மேற்கொள்ள முடியாம நினைச்சிருக்கோத்துல அந்த பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம எங்க உட்கார வைக்கிறோம் முன்னால உட்கார்ந்து கிருபையை பெற்றுக்கோ அபிஷேகத்தை பெற்றுக்கோ புத்தியை மாத்து நல்லா ஆவியான ஒரு உள்ள வந்து போட்டு நுறுக்கி எடுப்பார் உணர்த்துவார் கண்டிப்பார் சிரிச்சிப்பார் அவர் ஆளுகை செய்வார் அதுக்குதான் அபிஷேகத்துக்கு முன்னாள் வந்து உட்கார சொல்லுவோம் ஒரு சில பேரண்ட்ஸ் தெரியுமா தாம்பிள்ளே வச்சுக்கா கிட்டே வச்சுக்கோ என்ன பண்றது ஒண்ணு ஆகாது அபிஷேகம் நீங்க வந்து கத்திய கரத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும் வாலிபர்கள் கத்தரை துதிக்க வேண்டும் இறையம பதினாலு பதினேழுல அந்த என் ஜனமாகிய குமாரத்தை கொடிய விட்டாள் அடிபட்டு வேண்டி ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகாவேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் கொடிய காயம் மகா வேதனையான அடி சேதம் இது கன்னிகை என்ன வாலிய பிள்ளைகளுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் சொல்லக்கூடாது சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் யாரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஆனா இந்த கன்னிகைகள் இப்ப என்ன பட்டிருக்காங்க மகா அடி ஏதாவது ஒரு விசுவாச குறைவுகள் அடி வாங்கி விசுவாசத்தில் அடி வாங்கிறது பரிசுத்தில அடி வாங்கிறது பிரதிஷ்டில் அடி வாங்கிறது கொடிய காயம் சஞ்சலம் வேதனை இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கு அப்படி இருக்கா அந்த கன்னிகை அடிபட்ட கண்ணிகை சேதப்படுத்தப்பட்டார் ஆனா பைபிள் சொல்வது எந்த வல்லமையும் ஒன்னையும் நினசையாது சேத படுத்தாது பத்துல பத்தொன்பதுல சொ ஒன்றும் இந்த கண்ணிகை இடம் கொடுத்தபடினால காயம் வேதனை சேதம் இறைமையா பதினெட்டு பதிமூன்ற பார்க்கும் பொழுது இந்த கண்ணிகையை நம்பி இருந்தாங்க ஆனா இந்த கண்ணிகை என்ன பண்ணிட்டா திடுக்கடும் காரியம் செஞ்சிட்டா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத தவறு நடக்குது மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரோவில் நீ மற்றவங்க பாத்து இல்ல சபைய திடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சின எப்படி இருக்கும் தாங்க முடியுமா உன் பேரன்ட்ஸ் தாங்குவாங்களா ஊழியக்காரன் தாங்குவானா ஜனங்கள் புரஜாதிகள் தாங்குவாங்களா இல்ல புதிய ஆத்மாக்கள் இதை பார்த்தானா எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு இதே தான் இருந்து இந்த சபைக்கு ரத்தப்படி எல்லாம் நீ தான் திடுக்கிடும் காரியம் செய்யக்கூடாது அது வந்து துணிகரம் துரோகம் துன்மார்க்கம் துன்மார்க்கத்தின் எல்லை என்று ஏசா அழைக்கப்பட்டான் ஏசாவை எப்படி அழைச்சானா ஏசாவை எப்படி அழைச்சாரு ஆண்டவர் வந்து துன்மார்க்குன்மார்க்குமார்க்கிற மாதிரி செய்யக்கூடாது பயந்து நடுங்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தப்பி போனோம் நீ போய் எங்கேயாவது படுபடியில் விழுந்துடக் கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க போய் படுகிறாங்க அவர்களுடைய படுகியில் பிச்சு பாதி மூடி வராம இருக்கும் அப்ப வந்து இருக்கக்கூடாது ஒன்னு நாலு கசப்பு சஞ்சலம் அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது கசப்பு தான் ரெண்டு கசப்பு இருக்கு கசப் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து மற்றவர்களோட கசப்பு அது ஒரு விதமான கசப்பு இன்னொரு கசப்பு என்னத்துக்கே வாழ்ந்து மரணத்தின் கசப்பு ஒரு ரொம்ப வெக்ஸாயி வாழ்க்கையும் வேண்டாம் ஓலியம் வேண்டாம் ஜீவியம் வேண்டாம் விசுவாசம் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அவனுக்கு கோவம் முழுசு யார் மேல ஆண்டோர் மேலே என்ன சொன்னாங்களோ எல்லாம் எனக்கு ஒண்ணும் கோவம் யார் மேல தெய்வத்து மேல ஒரு சிலருக்கு மற்றவங்க மேல பார்த்தாலே யார பார்த்தா உனக்கு பிள்ளைகளை பார்த்து ஆகாது பெற்றவங்களை பார்த்து ஆகாது விசுவாசிகளை பார்த்து ஆவாது நல்ல விசுவாசிய பார்த்தா சுத்தம் ஆவாது அப்படிலாம் இருக்க கூடாது அது என்ன பிராக்டிஸ் எனக்கு புரியல உன் குடும்பம் உன் குடும்பத்தை நீ நல்ல நேசிச்சு பராமரிச்சு பாதுகாத்து நீங்க இந்த என்ன பேப்பர்ல பாத்தீங்களா நார்த் இந்தியாவில இருந்து ஒருத்தன் வந்து அந்த மனைவிக்கு நடக்க முடியாது அவளை தூக்கிக்கிட்டே சும் பேப்பர்ல பாத்தீங்களா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க இந்த காட்சி ஒண்ணுமே உங்களுக்கு பேப்பர்ல தெரியாது ஏழு பேப்பர் வாங்கினாலும் உங்களுக்கு அதை படிக்க மாட்டீங்க அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கை கால் கால் செயல்பட மாட்டாங்க அதை ஒரு கையில தூக்கிக்கிட்டு அதுக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தைய இன்னொரு கையில தூக்கிக்கிட்டு போறான் நம்ம ஆளு வீட்டில் ஏங்க சும்மா போட்டு என்ன கெட்டதுல இருந்து நல்லது பிடிச்சிருந்து பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் கெயின் அப்படின்னு ஒருத்தன் புக் தெரியுமா யாரு கண்ணு தெரியாத ஆளுக்கும் அப்படிதான கண்ணு தெரியாத ஆளு அவன் இழந்த சொர்க்கம் மீண்ட சொர்க்கம் புக் எழுதின கல்யாணம் கெட்ட வந்து அவன் கல்யாணம் கெட்டான் சொர்க்கத்தை பார்த்தேங்கிறான் சொர்க்கத்தை இழந்தேன் எழுதிட்டான் கொஞ்ச நாள் வாழ்ந்து எப்படியோ சண்டையா போட்டு என்னவோ என்னத்தையும் செஞ்சு கடைசி அந்த பிள்ளை கொஞ்ச நாள் செத்து போயிட்டா செட்டுப்போ எழுதுனா பேரடைஸ் கேன் மீண்டு சொர்க்கத்தை என்ன சொர்க்கத்தை மீட்டுக் கொண்டேன் மீண்ட சொர்க்கம் கெட்டுறதுக்கு முன்னால எழுதுவாங்க அப்படியே ஜீவியம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நீங்க வந்து கசப்புகள் எல்லாம் மனசுல வைக்க கூடாது அதையே சுமந்துகிட்டே இருக்க கூடாது மூஞ்சி இந்த தொங்க விட்டுக்கிட்டு எண்ணெய ஊத்த வேண்டாம் கடுக போட்டா தானாவே தாளிக்கும் சூடும் பண்ண என்னையும் ஊத்த வேண்டாம் ஆடுப்பாங்க ஒரு சிலருக்கு அது ஒரு ஸ்டைல் கடிச்சிருவாங்க யாரையும் கடிச்சிருவாங்க கலாத்திர சபையில் உள்ள விசுவாசிய ஒருவன ஒருவன் கடித்து படிச்ச கசப்பு தான் புலம்பல் ஒண்ணு பதினெட்டு சிறைப்பட்டு போனால் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள் என் கண்ணிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க சில பாவத்தில் போய் சிக்கிட்டாங்க சில பாவங்கள்ல சில ஹேபிட்ல சில வல்லமைகள்ல இவங்க சிக்க அதுக்கு பிறகு வேஸ்ட் அதனாலதான் பைபிள் சொல்லிருக்கு அவங்க விழுந்துட்டாங்க இனிமேல் எழும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு தயவு செய்து நான் சொல்றேன் யாரும் எழும்ப முடியாத மாதிரி எங்கிட்டாவது விழுந்துடாதீங்க அதுக்குள்ள சபைக்குள்ள எல்லாம் இடம் கிடையாது இப்ப ஒரு இடத்துல அப்படி நடந்துச்சு நான் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் வரவே கூடாது போன பிறகு சபைக்கு வரக்கூடாது ஆமோ சஞ்சு ரெண்டுல பாருங்க அவள் விழுந்தாள் அவள் இனி ஒருபோதும் எழும்ப மாட்டாள் அப்படிப்பட்ட கேஸ் நமக்கு சபைக்கு வேண்டாம் நீ விழுந்துட்ட எலும்ப முடியாத அளவு விழுந்தேனா உனக்கு உங்க அம்மா அப்பா உன்னுடைய குடும்பத்தை சபையை விட்டு தூக்கிடுவோம் வெளியீடு கண்ணிகை விழுந்தால் அவன் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டான் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டாம் நமக்கு தலைவர்களும் அப்படிப்பட்ட ஆளுங்க எழுப்ப முடியாத நீ யோசிச்சு பாருங்க உங்களுடைய நம்முடைய நியமிக்கப்பட்டவர்கள் நாம மாம்சத்தின்படி எப்படி இருக்கிறோம் மற்றவருடைய தாகம் திருக்கிற அனுபவத்தில் எப்படி இருக்கிறோம் உதவி செய்கிற அனுபவம் எப்படி இருக்கு பாடுபடும் சீமியம் எப்படி இருக்கு நீ கிறிஸ்துக்காக நியமிக்கப்பட்டவனா இரவும் புகலும் கத்தர்க்காக சேவை செய்கிறாயா இல்ல மற்றவர்களை இகழ்கிறாயா பரியாசம் பண்ணுகிறாயா இல்ல கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு விட்டாயா கத்தர் உன்னோடு பேசுகிறாரா உனக்குள்ள டெய்லி ஒரு சுத்தீரிப்பு நடக்கிறதா நீ முன்னால் செல்கிறாயா கத்தருடைய காரியங்கள் இல்ல பின்னால போய் கொண்டிருக்கிறாயா கத்தரை எவ்வளவு துடிக்கிறாய் இந்த வருஷத்துல நீ காயப்பட்டு விட்டாயா கசப்புல மூழ்கி விட்டாயா சிறைப்பட்டு போய்விட்டாயா விழுந்து விட்டாயா விழுந்து எழ முடியாத அளவுல தவிக்கிறாயா நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா கத்தர் சொல்றாரு நீ மாட்டிக்கொண்டாலும் நீ ஒருவேளை தோல்வியை சந்திச்சாலும் நீ அழுதால் நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் அதான் தேவனுடைய இறக்கங்கிறது பாசிங்க முப்பத்தி ஒண்ணு நாலு இஸ்ரோல் என்னும் கண்ணிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செல்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் ஒருவேளை நீ இப்படி நடந்திருந்தாலும் நான் உனக்கு இறங்குவேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் எல்லாரும் கண்களை மூடுங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆவியானது நமக்கு தெரியும் தானே உண்மையான சுத்தி இருப்பு நடக்குதா ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களோ விசுவாசிகளோ எல்லாரும் நியமிக்கப்பட்ட கண்ணிகைகள் கற்புள்ள கண்ணிகைகள் பாதுகாத்தாய் உன்னுடைய ஊழியத்தை பாதுகாத்தாய் நடைமுறை வாழ்க்கையில் நீ தோல்வியை சந்தித்திருக்கிறாயா ஜெயத்தை சந்தித்திருக்கிறாயாசத்தின்படி எவரையும் அறியோம் பாடுகளின் ஜீவியம் மற்றவருடைய தாகத்தை தீர்க்கும் அனுபவம் உதவி செய்யும் நீ எவ்வளவு கத்திரிக்காய் இருபத்தி நாலு என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறாய் உனக்குள்ள பரியாசங்கள் இருக்கிறதா மற்றவருடைய தரக்குறைவாய் பேசுகிற பழக்கம் இருக்கிறதா கேடான சிந்தையில் நீ சிக்கி தவிக்கிறாயா சிந்தையில் ஜெயம் இல்லாமல் தடுமாறுகிறாயா கத்தர் உன்னோடு பேசுகிறாரா கத்துடைய காரியில் முன்னால் நிற்கிறாயா பின்னுக்கு போகிறாயா கசப்பில் விட்டாயா தடுமாறி கண்டிருக்கா ஒரு அஞ்சே நிமிடம் தான் தலையை கவந்து போடாதீங்க அங்கங்க பாக்காதீங்க அவசியம் இல்லாம எழும்பி போகாதீங்க இது தேவன் சுத்திகரிக்கிற நேரம் அவர் சுத்திகரிக்கிற வார்த்தைகளை அனுப்பும் நீங்க கலங்கி தவித்து கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொள்ள வேண்டும் நோக்கி பாருங்கள் கத்தாவே என்னைக்காக நியமிச்சு கத்தாவே பிசாசி என்ன பிசாசி எடுத்துட்டானே நான் விழுந்துட்டேன் கூப்பிடு எனக்கு இந்த சுத்திருப்பில் பிடிச்சது என்னன்னா இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் இசைவேலம் இருந்த நானுனை உன்னை மறுபடி கட்டு வைப்பேன் சந்தோஷமாய் மாறும் கழிப்போடு தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும் முடியாத புண்ணிய ரத்தத்தோடு அவர் கடந்து வந்தார் அதற்காக மகா பரிசுத்தலத்தில் கொண்டு போய் நிறுத்தும் முடியாத நம்ம இடைபெற்றுக் கொண்டிருந்தார் அதற்காக தேவனுக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை கத்திர கட்டலையிட முடியாது பண்ணுவோம் தேவன் விரும்புகிற அந்த அளவை எட்ட உதவி செய்ய முடியாது பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி இஷ்டோத்திரம் பண்ணுவோம்